தீமை பாதுகாக்கப்பட்டு இந்த வாரத்தில் முதல் நாளாக இந்த மனமக்சியினாலே நம்மை சிருஷ்டித்தவரும் அரபரட்சி நாமத்தினாலே நம்முடைய பினப்படுத்தும்படியான ஒரு நல்ல பாக்கியம் நம்ம எல்லாருக்கும் கிடைக்கப்பட்டமைக்காக நம்முடைய தேவனுக்கு நாம் அதிகமாக நன்றி செலுத்திக் கொள்ள கடையப்பட்டவர்களாக இருக்கிறோம் இந்த நாளிலும் கட்டுடைய ஆபியானவர் நம்முடைய ஆத்மாக்களுக்கு புரோதினமாக இருக்கும்படி வெளிப்படுத்தி தரப்புகிற சில வேதபாகங்களை நாம் ஜெபத்தோடு கூட வாசகத்தை தியானிக்கலாம் எபிரூருக்களும் நன்றிப்போம் பதினொன்னாவது அதிகாரம் ஆறாவது வசனத்தை ஒரு வாசிக்கலாம் தேவனுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் கூடாத காரியம் ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்று விசுவாசிக்க வேண்டும் என்று பரிசுகிறார் தெரியும் என்று சொல்லி மக்கள் அவருக்கு ஆராதனை செய்து கொண்டிருந்த எல்லாரும் இறைவனிடத்திலிருந்து அதற்கான பலனை அடைய முடியாமல் போய்கொண்டிருக்கிறார்கள் காரணம் விசுவாசம் இல்லாதபடி அவரை தேடிக்கொண்டிருக்கிறார் என்று நீண்டமாக நமக்கு படிப்புகின்றது விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம் என்றால் தேவனிடத்தில் சேருகிறவர் அவர் உண்டைந்தும் அவர் தம்மை தேடல்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்று விசுவாசிக்க வேண்டும் என்று ஆவியானவர் திருடம் பெற்றுகின்றபடியால் நம்முடைய விசுவாசம் இன்னும் அதிகமாக வர்த்திக்கப்பட வேண்டும் என்று ஆபி ஆனவர் கூறுவதற்காக ஆண்டவர் அடிப்போமாக விசுவாசம் இல்லாத மக்களைப் போல நாம் வாழாதபடி விசுவாசித்து தேவன் எல்லா நன்மைகளையும் ஆவிக்குரிய சரியப்பிரகாரமான நன்மைகளை பெற்றுக் எல்லா இடத்திலும் விசுவாசமாய் சாட்சி பெறக்கூடிய பிள்ளைகளாக காணப்படுவதற்கு நம்முடைய விசுவாசம் இன்னும் வளர வேண்டும் என்று ஆமியானவர் திருமணம் பெற்றுகின்றார் ஒவ்வொரு கிளம்பும் பத்தாம் அதிகாரம் பதினேழாவது வருஷம்து விசுவாசம் எப்படி வரும் என்று அப்போது வாசிக்கலாம் அதிகமாக கேட்கின்ற வளர முடியும் வருகிறதில்லை கொஞ்ச விசுவாசத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் நம் இன்னும் அதிகமாக விசுவாசத்தில் வளர வேண்டும் என்று சொல்லுகின்றார் விசுவாசம் கேள்வி நாலு கேள்வி தேவனுடைய வசனத்தினாலும் நம் எவ்வளவுக்கு அதிகமாக தேவனுடைய வசனத்தை வாசித்து கேட்டுக் அவரவுக்கு அதிகமாக அந்தந்த வசனத்தை கைகொள்ள வேண்டும் பெற்றுக் கொள்ள வேண்டும் என்கிறார் அதிகாரம் வாசிக்கும் பொழுது தேவனாகி கத்தமுடைய திருச்சபையின் பிள்ளைகள் எல்லாரும் விசுவாசத்திலே வளர வேண்டும் என்பதற்காக விசுவாசத்திலே ஒருமதப்பட்டவர்களாக வளர வேண்டும் என்பதற்காக தேவன் என்ற ஒழுங்குகளை செய்திருக்கிறார் என்று ஒருமைப்பட்டவர்களாகி என்று சொன்ன ஒவ்வொரு வசனத்துக்கும் ஒவ்வொரு விதமான விளக்கங்கள் கொடுப்பதும் ஒவ்வொரு விதமான நம்பிக்கைகளும் ஒரு மக்கள் வைத்திருப்பதற்கு என்ன காரணம் என்று சொன்னால் அது விசுவாசத்திலே ஒருமனப்பட்டு மலர்வதற்கான ஒழுங்கங்கு இல்லை என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் அகினால இறைவனாகி ஆண்டவன் நான் அனைவரும் தேவனுடைய குமாரமிப்பின் விசுவாசத்திலும் அறிவிலும் ஒருமை பட்டவர்களாகி கிடைவதற்க சபையான பக்தித்து சிலே அப்போது ஏற்படுத்தார் என்று சொல்லித்தாவி அனைவருக்கு ஒழுங்குகளை ஆண்டுமை செய்தார் என்று சொன்னால் நாமனுடைய குமாரனை பற்றி விசுவாசத்திலும் அறிவிலும் ஒருமைப்பட்டு ஆகி கிறிஸ்துவை வளர்ச்சியின் அளவுக்கத்தக்க பூரண புருஷராக வேண்டும் என்று சொல்லி இப்படி செய்திருக்கிறார் அப்படியானால் இந்த ஒழுங்குகளும் இல்லாதவர்கள் விசுவாசத்தில் ஒவ்வொரு வருஷத்துக்கு மக்களும் விசுவாசத்து பல விதமான நிலையில் இருக்கின்றார்கள் புதிய மின் பிள்ளைகள் தலைமை எல்லா கழக சபைகளிலும் இந்தியாவில் இருந்து வெளிநாடுகளில் எல்லா பிள்ளைகளும் விசுவாசத்திலே ஒருமனப்பட்டு வெள்ளாகி கர்த்தனா அறிகிற அறிவிலே பேசுகிறிஸ்துவை போன்ற நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்கூர் புரிசலாக வளர்ந்து கொண்டு வருகிற ஒரு காலமாக இருக்கின்றபடியினால் முன்னாடி விசுவாசங்கள் வளர வேண்டும் என்று சொல்லுகின்றார் நம்ம யாருக்கு அவிசுவாசங்கள் விசுவாச குறைவுகள் காணப்படாமல் இருக்க வேண்டும் என்று இந்த வேதமாக இன்றைக்கு கொடுக்கப்படும் என்பதை உங்களுக்கு சொல்லிக் கொள்கிறோம் பொதுவான நிறுவம் ஒன்னாவது அதிகாரம் ஐந்து முதல் ஏழு வரை உள்ள வாசிக்கலாம் ால் அடிப்பட்டு கடலின் அழைக்கு ஒப்பாயிருக்கிறான் அப்படிப்பட்ட மனுஷன் தான் கத்தரிடத்தில் எதையாக பெறலாம் என்று நினைப்பான் ஒருவன் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கணிந்து கொள்ளாதவமாக தேவனிடத்தில் கேட்க கிடவன் அப்பொழுது அவனுக்கு கொடுக்கப்படும் ஆனாலும் அவன் எவ்வளவாக சந்தேகப்படாமல் விசுவாசத்தோட கேட்க கடவன் சந்தேகப்படுகிறவன் காற்றினால் அடிபட்டு கடலின் அலைக்கு இருக்கிறான் அப்படிப்பட்ட மனுஷன் தான் கத்திரத்தில் எதிராயிலும் பெறலாம் என்று நினையாதிருப்பானாக பெற்றுகின்றான் தேவனிடத்தில் கேட்கக்கூடியவர்கள் பெற்றுக்கொள்வோம் என்ற நம்பிக்கையோடு கூட கேட்க வேண்டுமான் அப்படிதான் பெற்றுக்கொள்ள முடியுமா அப்படி அல்லாதவர்கள் அவிசுவாசத்தோடு கேட்கிறவர்கள் கிடைக்குமோ கிடைக்காதோ என்று சொல்லி என்னங்க ஜபத்தை கருத்தர் கேட்க மாட்டார் என்று இங்கு யாக்கூபத்தின் அகவாசிக்கலாம் எவ்வளோ இரண்டாம் அதிகாரம் எட்டாவது வசனத்தில் பவுலி விதமாக சொல்லுவதை கொண்டு இது ஒரு மனுஷனுக்கு என்ன கிடைத்திருக்க வேண்டுமா ஆன்மீக ரட்சிப்பு கட்டாயம் கிடைத்திருக்க வேண்டும் ஒரு மனு பெத்தின் பலனாகி ஆத்தும ரட்சிப்பை அடைந்திருக்கிறோம் ஒன்று பேண்டாம் அதிகாரம் ஒன்பதாம் பேந்திருவிதமாக சொல்லுவதை வாசிக்கலாம் பலனாகி ஆத்மரட்சி அடைகிறீர்கள் இது தேவனுடைய சொல்லுகின்றார் பலனாகி ஆத்திமரட்சிப்பை அடைகிறீர்கள் உபதேசத்தை சரியாக மக்களுக்கு பிரசங்கிக்காத விசுவாசத்தோடு மக்கள் எண்ணும் ரட்சிக்கப்படாமலே இருக்கிறார் சொல்லுகின்றார் நீடியப்படும் காத்துக் கொண்டிருக்கிறார் பின்னையே மக்கள் ரட்சிக்கப்படவில்லை என்று சொன்னால் விசுவாசம் கேள்வினால வரும் கேள்வி தேவனுடைய வசனத்தினால் வரும் என்று நாம் வாசத்தறிந்தோம் வசனத்தை செம்மையாக சரியாக பிரசனிக்காது போனால் அந்த விசுவாச மக்களுக்கு வர முடியாமல் போய்விடும் ரட்சிப்பு கேட்ட விசுவாசனுக்கு இல்லாமல் போய்விடுகின்றது கடவுள் என்று விசுவாசிக்கிறார்கள் அவர் உயிரோடு இருந்தவர் என்று அவர் நன்மை செய்வார் என்று அவர் இரத்தத்தினாலே பாவம் நீப்பாகிய ரட்சிப்பை ஞான மூலமாக பெற்றுக் கொள்ள முடியும் என்ற விசுவாசம் இல்லை இங்கே பரிசுத்தடி பிடிச்சார் ஏனெனில் சுவிசேஷம் அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டது போல நமக்கும் அறிவிக்கப்பட்டது கேட்டவர்கள் விசுவாசம் இல்லாமல் கேட்டபடியினால் அவர்கள் கேட்ட வசனம் அவர்களுக்கு பிரோஜனப்படவில்லை அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டது அறிவிக்கப்பட்டது கேட்டவர்கள் விசுவாசம் கேட்டபடியினால் அவர்கள் பிரயோஜனப்படவில்லை விசுவாசித்தவர்களாகி நாமும் அந்த இடைப்பாடு பிரவேசிக்கிறோம் அந்த விசுவாசத்தை கருத்து நம்முடைய உலகத்தை தந்ததற்காக சீர்த்தரிப்பு அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டது போலதான் நமக்கு அறிவிக்கப்பட்டது கேட்டவர்கள் விசுவாசம் கேட்டபடினால் அவர்கள் விசுவாசத்திலே வளர்ந்து வளர்ந்து விசுவாசத்தினால் கிடைக்கிற இல்லா நன்மைகளை பெற்று சாட்சிகளாக வளர வேண்டும் என்று விரும்புகிறார் உண்டென்றும் அவரை தேடுகிற யாவருக்கு அவர்கள் பண்ண கடவர்கள் அப்பொழுது உள்ள ஜபம் கர்த்தரவனை எழுப்புவார் யாக்கோபை குறித்து எழுதுகிறார் உங்களில் ஒரு வியாதிப்பட்டால் அவர் சபையின் வரவேற்பானாக அவர்கள் கர்த்தருடைய நாமத்தினால் அவனுக்கு என்ன பூசைக்காக ஜவம் மண்ணக்கணவர்கள் அப்பொழுது உள்ள ஜவன் பணியாளி ரசிக்கும் கர்த்தரவனை எழுப்புவார் பாவம் செய்தவன் ஆனால் மன்னிக்கப்படும் என்று சொல்லி யாக்கோபு எழுதுகின்றார் இருக்க வேண்டும் எண்ணெய் பெற்றுக் கொள்ளக்கூடிய மக்களுக்கும் இருக்க வேண்டும் என்று சொல்லுகின்றனர் பெற்றுக் கொள்ள முடியும் ஒருவர் உண்ட என்று தேடுகிற யாருக்கு அவர் நன்மை செய்கிறாசிக்க வேண்டும் என்று சொல்லி அவர் சொல்லுகின்றார் அப்படினுடைய மனிதர்களும் பெரும்ப்பட்ட என்ன பூசியவனுக்காக ஜபம் என்ன கணவர்கள் அப்பொழுது விசுவாசம் உள்ள ஜபம் பிணியாடிக்கும் கருத்து அவனை எழுப்புவார் தாமம் செய்தவனால் அவனுக்கு மண்டிக்கப்படும் என்று சொல்லி நெல் இருந்த ஓய்வு பெற்ற பிறகு ஒரு புத்தகம் நிலைமை பெற்ற போன பிறகு அவர் ஒரு காரியத்தை எழுந்திருக்கின்றார் அவர் கல்லூரி படிப்பை படித்துக் போது இலங்கைக்கு சென்றிருந்தா மாமனார் ஒரு இருந்திருக்கிறார் அங்கே சென்றிருந்த போது ஒரு சிங்கள வாலிபன் புதிதாக மனைவிக்கு ஒரு அசுத்தாய் பிடித்து விட்டது என்று அறிந்து அந்த குருவானிடத்தில் குருவானது கிடையாது அவர் நாம் பெரிய யாரு கேட்டாரா அந்த படிப்பேன் அங்கே விதமாக சொல்லித் தருவார்கள் அதில் தேவன் தமிழ் ஊழியர்காரனுக்கு பேய்களை துரத்த அதிகாரம் கொடுத்தார் மனதில் இருக்கின்றது நீங்கள் தேவனுடைய அழைத்து வந்தேன் என்று சொல்லி அவர் சொன்னாராம் குருவானவருக்கு ரொம்ப கஷ்டமாக ஒரு வேத புத்தகத்தை எடுத்தவங்க கையில கொடுத்து சொன்னாராம் வீட்டில் கொண்டு போய் உங்களுடைய மனைவிடைய தலையில் இந்த வேத புத்தகத்தை அந்த பேய் ஓடிவிடும் என்று சொன்னாராம் பேய் எத்தனை வேத புத்தகம் வைத்தாலும் சுமக்கும் அவருக்கு தெரியாது அருவியாளில் விசுவாசம் உள்ளவர்கள் அந்த ஓடி விடுதலை கிடைக்கும் என்று சொல்லி யாக்கோ போய் சொல்லுகின்றார் அப்போ பார்த்து ஒரு தடவிறுத்தி இருக்கின்றார் ஒரு வியாதி உள்ள பையனை அலக்கழிக்கப்பட்ட ஒரு இறங்கும் அவன் சந்திர ரோஹியாய் கொடிய வேதனைப்படுகிறான் அடிக்கடி தீயிலும் அடிக்கடி ஜலத்திலும் விழுகிறான் அவனை வந்தேன் அவனை சொத்தமாக அவர்களால் கூடாமற் போயிட்டு மாறுபாடு சந்ததியோடு சொத்தமான மனிதர்களும் விசுவாசம் இருந்தால் மாத்திரம் தான் மக்களுக்கு பெரும் எல்லா நன்மைகளையும் பெற்றுக் கொள்ள முடியும் இருக்க மாட்டார்கள் புறப்பட்டு அவருக்கு எதிராக வந்தார்கள் அவர்கள் மிகவும் கொடியராயிருந்தபடியால் அந்த வழியாக ஒருவனும் நடக்க கூடாது அவர்கள் அவரை நோக்கி கொஞ்சத்தில் நாங்கள் அந்த பஞ்சிக் கூட்டத்தில் போகும்படி உத்தரவு கொடுக்கும் அவரை வேண்டிக் கொண்டன அதற்கு அவர்கள் போங்க என்றார் அவர்கள் புறப்பட்டு பன்றி கூட்டத்தில் போயினா அவர்களை பார்த்துநாதன் சொல்லுகிறார் உங்களுக்கு அவர்களுக்கு விடுதலை கொடுத்தார் என்று குழுனர் அவர் பின்னே சென்று குமாரே எங்களுக்கு இறங்கும் கூப்பிட்டார்கள் அவர் வீட்டுக்கு வந்த அந்த குரலர் அவர்களிடத்தில் வந்தார்கள் நோக்கி இதை செய்ய வல்லமே என்று கேட்டார் என்றார்கள் ஆக கடவுள் என்றார் வல்லமுண்டை கண்களை தொட்டு அவர்களை குணமாக்கிறார் என்று பரிசுகின்றார் அதனால் பிரியமான தேவ ஜனமே வருகின்ற மக்கள் எவ்வளவு கூடிய வேதனாக இருந்தாலும் அவர்களுக்கு அதனால இயேசுநாதர் குடமாக்குவார் என்று கேள்விப்பட்டிருந்தார்கள் ஆனால் இயேசுநாதர் கேட்கிறார் அவளை நோக்கி இதை செய்ய வல்லமும் உண்டு என்று விசுவாசிக்கலாம் என்று அதற்கு அவர்கள் ஆம் ஆண்டு சொல்லுகிறார்கள் உண்டு என்று விசுவாசிக்க வேண்டும் அவரிடத்தில் சேருகிறவர்கள் அவரிடத்தில் இருந்து எல்லாவற்றையும் பெற்றுக் கொள்ள முடியும் என்று விசுவாசிக்க வேண்டும் என்று சொல்லுவார் சுத்தாமியான் அவர் சொல்லுகின்றார் புரியுமானவர்களே முதலட்சிக்கலாம் அப்பொழுது பனிரெண்டு வருஷமாய் பெரும்பாடு உள்ள ஒரு ஸ்திரி நான் ஓரத்தையாக தொட்டால் உள்ளத்தில் எண்ணிக்கொண்டு அவர் பின்னாலே வந்து அவரது என்றார் அமைத்தி விட்டு மருத்துவர்களால் வருத்தப்படுத்தப்பட்டவள் என்று சொல்லி இன்னொரு வேதமாக திரும்பியிருக்கின்றது அநேக மருத்துவர்களால் வருத்தப்படுத்தப்பட்டவள் வியாதிக்கான பலக்காக மருத்துவமனத்தில் போய் பயந்தரமான வருத்தங்களை வேதங்கள் சந்தித்தவள்நாதனைப் பற்றி கேள்விப்படுகின்றாள் அந்த இயேசு இடத்துல சென்றவுடனே ஒரு வல்லமை புறப்பட்டு நோயாளிகள் குணமாகிறார்கள் பேய்கள் ஓடுகிறது கிருஷ்ண நோய்கள் கேள்விப்பட்டவுடனே அப்படியே விசுவாசிக்கின்ற அலேலியா ஓடும் சுகமான விசுவாசிகளும் சுகமாக போன மாறி வருவோம் என்ற பக்கம் போக கூடாத எண்ணி அவள் போகவில்லை வருகிறார் அவளுக்கு நன்றாக விசுவாசம் வந்துவிட்டது வஸ்திரத்தின் தொண்டலையால் நான் தொட்டு நான் சுகமாகி விடுவேன் கூட்டத்திற்குள்ளாக நெருங்கி நெருங்கி நுழைந்து நுழைந்து போய் இயேசு நாள்கள் தோட்டவுடனே அங்கிருந்து வல்லமை புறப்பட்டவளை கூடமாக்குகின்றன வேதநினைக்குமே அந்த இயேசுவைத்தான் இன்று நாம் ஆராதித்துக் கொண்டிருக்கின்றோம் அந்த இயேசு நம்ம கூட வாசம் பண்ணிக் கொண்டிருக்கிறார் என்பது நாம் அறிந்திருக்கின்றோம் அவரிடத்திருந்து எல்லாவற்றையும் பெற்றுக் கொள்ள முடியும் என்கிற விசுவாசனம் இல்லை மலர வேண்டும் என்று சொல்லி சொல்லுகின்ற அவருடைய வேலைக்காரன் திமர்வாத காலமாக இருந்தபடி நாள் மேல் சிங்காத ஆட்சியை அனுப்புகிறார் வந்து குணமாக்க வேண்டும் என்று சொல்லி மூத அதிகாரிகளும் சொல்லுகிறார்கள் நன்மை செய்தவர் தேவாலயங்கள் கூட ஜபாலயங்கள் கூட கட்டி கொடுத்திருக்கிறார்கள் ஆண்டவனே விட்டுவதற்கு நான் பார்த்திருவான் அல்ல தகுதி உள்ளவன் அல்ல ஒரு மனுஷன் வாய்ந்தால் வருவான் போயிருந்தால் போவான் இதை செய்வான் அவ்வளவுக்கு ஒரு அதிகாரம் எனக்கு இருந்த போதில் நீடி ரொம்ப நான் தகுதி இல்லை ஒரு வார்த்தை மா சொல்லி போதும் லட்சக்கணக்கான வார்த்தைகள் எழுதி நம்முடைய கருத்தில் ஆண்டு தந்திருக்கிறார் சில வார்த்தைகளை பலனை தள்ளி விடுகின்றோம் ஆகிறால் அதற்குரிய நன்மைகளை மக்கள் பெற்றுக்கொள்ள முடியாமல் போய்விடுகின்றது படித்து படித்து ஒவ்வொரு வார்த்தைகளும் விசுவாசத்தை கை கொள்ள வேண்டும் என்கிற உணர்வு நமக்குமானால் எல்லா நன்மைகளையும் பெற்று வாழ முடியும் என்று அறுபத்தி நாலாவது வருஷத்திலே நான் ஒரு நாள் லேசு கிருசினால் தொடப்பட்டேன் ஒரு வார்த்தை தொட்டது என்னுடைய உலத்திலே உண்டான உணர்ச்சி என தெரியுமா இந்த ஒரு வார்த்தைத்த உடனே எல்லாத்தையும் இரவு படிக்க ஆரம்பித்தேன் யாரும் எனக்கு சொல்லி தரவில்லை நான் அப்பொழுது தான் அது வரைக்கும் போகவில்லை அதற்கு அப்புறம் தான் போக ஆரம்பிக்கும் ஆஸ்திகனாக இருந்த நான் பேசுகிற தொட்டவுடனே ஒரு வார்த்தையாலே ஒரு நன்மையை பெற்றுக் கொண்டவுடைய விசுவாசம் உள்ளத்தில் வளர ஆரம்பித்தது அது இன்னும் வளர்ந்து கொண்டு போய்கொண்டிருக்கிறது நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு வரைக்கும் வார்த்தை நமக்கு வெளியே தரப்பட்டிருக்கின்றது அதுவரைக்கும் நாம் கைகொள்ள வேண்டிய சக்திகளான அவையெல்லாவற்றையும் சுவாசிக்கிற மக்கள் தான் அந்த நிலையை அடைவார்கள் அதற்காக நாம் திருச்சபை உருவாக்கி ஆண்டு தந்திருக்கிறார் விசுவாசத்திலே நம்ம வளரும்படியாக ஊழியத்தின் தீர்க்கத்தரிசிகளாக மேய்ப்பதாக போதலாக சுயசேத்ததாக ஏற்படுத்தினாராம் இந்த ஐக்கியத்துக்குள் இருக்கிற மக்கள் மாத்திரம்தான் அறிந்து வளரும் பிரியமான தேவஜானமே ஒரு வார்த்தை மாத்திர சொல்லும் அப்படி என்று வேலைக்காரன் பிழைத்திருப்பான் ஒரு வார்த்தை அவங்க எடுத்து வருமான என்னுடைய வேதனை மாறிவிடுமே என்று நோய்கள் நீக்கிவிட முடியுமே என்று நீங்க விசுவாசத்தோடு காத்திருப்பீரானால் ஊடகத்திலிருந்து சத்தம் புறப்பட ஆரம்பிக்கும் என் வீட்டுக்குள் பிரவேசிக்க நான் பார்த்தேன் ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும் அப்பொழுது என் வேலைக்காரன் சொத்தம் நான் அதிகாரத்திற்கு கீழ்ப்பட்டவனா இருந்தும் எனக்கு கீழ்பட்டிருக்கிற சேவகரும் உண்டு மற்ற இப்படிப்பட்ட விசுவாசத்தை காணவில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் இப்படிப்பட்ட விசுவாசத்தை நான் காணவில்லை பின்பற்றி ஆயிரம் ஆயிரம் மக்கள் மக்கள் சென்று கொண்டிருந்தார்கள் இப்படிப்பட்ட விசுவாசத்தை யாரிடத்தில் காணவில்லை பின்பற்றி லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான மக்கள் ஆராதனை செய்து கொண்டு வழிபாடு செய்து ஊர்வலம் செல்கிறார்கள் தீர்ப்புள்ள விசுவாசத்தை எதிர்பார்க்கிறார் என்னிடத்தில் சேருகிற ஒரு உண்டு என்று தேடுகிற யாவருக்கும் நன்மை செய்கிறார் என்று விசுவாசிக்க வேண்டும் யாவருக்கும் வேலை பனை என்ன என்று கேட்டால் எதிரே படவிலே என்று சொல்லக்கூடியதாய் காணப்படாத விசுவாசத்தின் பலனாகி ஆத்ம ரச்சிபி அடைந்து இருக்கிறது வளர்ச்சியடைவதற்கு குமார அறிணபுசத்தில் வளர்ச்சி அடைய வேண்டும் என்று சொல்லும் பொழுது அவர்கள் जब மண்பண்ணும்போது அவைகளை கேட்டு கொள்விலோ? ஆகிராலிகள் जब மண்பண்ணும்போது அவைகளை கேட்டு கொள்விலோ? அவைகளை பெற்று கொள்வோம் என்று விசுவாசிएंगे. அவைகளை பெற்று கொள்வோம் என்று விசுவாசிएंगे. அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும் என்று சொல்கிறேன். அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும் என்று சொல்கிறேன். ஹalleluya! அதுதான் இயேசு நாமத்துக்கு பெரியது எனக்கு எல்லாம் தேவேன்று சொல்லி. அனாலெல்லாம் கேட்டுட்டிருக்கிற அந்த மோசேயின்தோரியனிவராங்கே பெற்று கொள்வோன்னு விசுவாசிங்க. ஜத்தைபிக்க மறுபடி கிடைக்குமா கிடைக்காதா வேறொரு மகாந்தரத்தை நாம் தேடலாமா செய்யலாமா எங்க அவிதமாய் போகும் பொழுது கர்த்தனமை கொடுக்க மாட்டார் என்கிற ஒரு எண்ணம் உண்டாகிவிடுகின்றது எல்லா காரியத்தையும் சரி மக்கள் தேவரிடத்தில் ஜெமிக்கும்போது பெற்றுக்கொள்ளுவோடு கூட ஜமிக்க வேண்டுமா அதை பெற்றுக் கொள்ளில் என்று சொல்லுகின்றார் சில வருடங்களுக்குள்ளாக கிடைக்கும் என்பதை அறிவித்துக் கொள்ளுகிறோம் நமக்கு ஒரு ரோடு வேண்டும் என்று சொல்லி தேவ சங்கத்தில் ஆரம்பித்தோம் நமக்கு கட்டாயம் பெரிய ரோடு நமக்கு வரும் பலர் வராது என்று சொன்னார்கள் இதற்கெனவே ரோடு கிடைக்க கூடாத சில சூழ்நிலைகள் நமக்கு உண்டானது ரெண்டு தடவை இந்த பாலத்திற்கு ஏற்பாடு செய்து பணம் எல்லாம் வந்துவிட்டது அது திரும்ப போயிருப்பது பாலம் போடக்கூடாத சூழ்நிலையானது அப்படி நாம் ஆண்டுக்குள்ளே தீர்மானித்து ரோடு கட்டாயம் வரும் பாலம் தேவையில்லை சரி அந்த பாலம் போட்டு நிற்பமானால் மாட்டாது ஏன்னா அந்த ரோடு வந்து விடலாம் தானே மேல ஆரம்பிக்கும்போது முடிந்து போகும் லட்சத்தை செலவழிக்க வேண்டிய அவசியம் பயன்படுத்தி இருக்கலாமே வேறெந்த ரோடுவதற்கு வற்புறுத்தி என்று சொல்லி ஒருவர் கோவில் ஆவேசத்திலே கொண்டு போயிடும் யாரையும் வற்புறுத்தவில்லை அதிகமாக போராடம் இல்லை அதிகமா யாரிடத்தில் மனுஷியம் இல்லை ஒரு இடத்துல மனு கொடுத்தோம் இறைவனத்தில் சொல்லிக் கொண்டு ரோடு வேண்டும் என்று பெற்றுக் கொள்வோம் என்ற நம்பிக்கையோடு ஜபம் பெற்றிருக்கிறதுக்காக ஜமம் நீங்கள் ஜமம் போது எவைகளை கேட்டுக்கொள்கிறேன் அவைகளை பெற்றுக் கொள்வோம் என்று விசுவாசிங்கள் அப்போது அவைகள் உங்களுக்கு உண்டாகும் என்று சொல்லுகிறேன் என்று இறைவனாக சொல்லுகின்றார் நீங்கள் சொல்லவில்லை தேசிய சொல்லுகிறேன் அருமையானவர்களே நம்முடைய ஜப வேலைகையில் விசுவாசம் உள்ளதாக பெற்றுக்கொள்வோம் என்ற நம்பிக்கை உள்ளதாக இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆவியானவர் கற்றுக்கொள்ளுகின்றபடினால் நம்முடைய ஜபத்தை நாம் செம்மையாக பயன்படுத்திக் கொள்ள ஆண்ட உறவுக்கு அனுக்கிறது தீவராக மார்க் பதினொன்றாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாவது திருவாசிக்கலாம் சொன்னபடியே நடக்கும் என்று தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசத்தால் சொன்னபடியே சொல்லுகிறேன் என்றால் சந்தேகமான ஜபம் பலவீனமான மனதில் ஓகே கூடிய ஜபம் நம்பிக்கை இல்லாமல் ஜபிக்கிற ஜபங்கள் கேட்கப்படுகிறது என்று சொல்லுகிறேன் ாலும்ப நம்பிக்கையோடு நிச்சயமாக நடக்கும் என்று அருமை ரசிகராக ஆதியாக மூன்றாம் அதிகாரம் மூன்று முதல் ஐந்து வரை விளோசன்களை வாசிக்கலாம் என்ற அனைவருக்கு சந்தேகம் தேசநாத வார்த்தைகளிலே சந்தேகம் அந்த சந்தேகத்தினால் கிடைக்கிற கேடுகள் எவ்வளவு பெறு என்பதை உணரும் தேவன் சொல்லி இருக்கிறது விசுவாசத்து கொண்டிருக்கிறது சில நாட்கள் வரைக்கும் நடுவில்ை குறித்து தேவன் நீங்கள் புசிக்கவும் அதை தொடர்ந்து என்றால் கண்கள் நீங்கள் நன்மை அறிந்து தேவர்களை போல் இருப்பீர்கள் என்றும் தேவன் அறிவார் என்றது ஒரு மாற்றத்தை உண்டு சொல்லுகிறேன் என்னால் வருகின்றது சொல்லுகிறோம் விசுவாசத்தோடு இருந்தார்கள் உலகத்தலைவர் யாரும் இல்லை பாவத்திருந்தவர்கள் நேரடியாக இருந்தார்கள் கருத்தை கட்டி கொண்டு உறவாடி கொண்டிருந்த பிள்ளைகள் இப்பொழுது ஏதாவது தனியாக இருக்கும் பொழுது சற்பம் வந்து அவிசுவாசமான விசுவாசத்துக்கு மாறான ஒரு வார்த்தையை பேசும் பொழுது அதை உங்கள் கண்கள் திறக்கப்படும் என்றும் நீங்கள் நன்மைதிட்டியில் என்று வார்த்தையை சாப்பிட்டான் சொன்னார் அதை பறித்து கடவனுக்கும் கொடுத்தால் உலகம் எல்லாம் பாவத்துக்குள்ளாகிவிட்டது அமீசுவாசம் பெரிய பாவம் அது நம்ம சந்தைகள் எல்லாம் என்று சொல்லுவேன் சொல்லி அதனால் இறைமக்கள் தேவனிடத்தில் கற்றுக்கொண்ட உபதேசத்திலே யார் அதற்கு மாறாக சொன்னாலும் அதை எதிர்த்து போராடி விசுவாசத்தை காத்துக் கொள்ள வேண்டும் என்று ஆமியார் திருவிழம்பெற்றிருந்தார் ரெண்டு மூன்றை பதினொன்றாவது மூன்றாவது அபோஸ் ஆகிபர் சுத்த போல் பொழுது இப்படி ஒரு பயம் எனக்கு உண்டாகி இருக்கிறது சொன்னதாகவும் ஆயு சர்ப்பத்தினால ஏவாலை சர்ப்பமானது போல கிறிஸ்துவை பற்றிய உண்மை நின்று விலகும்படி என்று உங்கள் மனதில் கிறிஸ்துவை பற்றிய உண்மை விலகும்படி கெடுக்கப்படுபோம் என்று பயந்திருக்கிறேன் அன்றைக்கு மனிதர்களில் சந்திரமான சர்ப்பத்துக்குள் அவன் புகுந்திபடி பண்ணிவிட்டான் சோன்ற மனிதர்கள் ஆயிரம் ஆயிரமான பேர் சுற்றி அழைந்து மக்களை வீழ்த்த வேண்டும் என்பதை நோக்கம் அதனால் திருச்செமின் பிள்ளைகளாக நாம் பெற்றுக் கொண்டதும் கற்றுக்கொண்டதுமான உபதேசத்தில் நினைத்து நின்று விசுவாசத்தின் பலனாகி ஆத்துமரட்சி அடைந்திருக்கிறதான நாம் விசுவாசி குடும்பத்து சொல்லுகின்ற லட்சக்கணக்கான மக்கள் அடையாமல் இருக்கும் பொழுது போக செய்வதற்கு தப்பிதமான உபதேசங்களை கொண்டு வரக்கூடிய காலமாக இருக்கின்றது தன்னுடைய வஞ்சித்தது போல உங்கள் மனது கிறிஸ்துவை பற்றி உண்மை நின்று விலகும்படி கடுக்கப்படுவோம் என்று பயந்திருக்கிறேன் பனிரண்டு முதல் பதினாலு வரை விளைவாசிக்கலாம் சகோதரர் தேவனை விட்டு விலை அவிசுவாசம் ஒருவருக்கும் ஒருவருக்குள்ளோதர ஜீவனுள்ள சொத்த போக எழுதுகின்றார் விசுவாசத்து கொண்டிருக்கிற இந்த விலை விழுந்துவிடுமானால் அது பொல்லாத இறுதியமாக மாறிவிடுகிறது தேவனை விட்டு விலகிவிடுகிறது சொல்லுவது கண்டுபிடிக்கப்படுகின்றது அதனால சில சலனங்கள் கோயிலுக்கு போகாட்டி போனா இப்படி இருந்துட்டு என்ன கோயிலா என்னத்தை கண்டோம் என்று அவிசுவாசமான மனநிலைகள் அருமையான தேவச்சரவை மிக வெளிப்புள்ளவர்களாக இருந்து ஒரு கடிதப்பட்டு போகாத ஒருவருக்கு முடிவு உறுதியாய் பற்றி இருப்போம் உறுதியாய் பற்றி இருக்கும் அந்த குறைந்து போமானால் போய்விட முடியும் என்று சொல்லி கொண்டார் அதிகாரம் ஆபரணம் ஆதியாக மூன்றாம் அதிகாரம் கேட்கமே அடையும்படி விடுதலை பெற சம்மதியாமல் திரும்ப பெற்றார்கள் வளர வேண்டும் என்று சொல்லுகிறார் பிறகு உயிரோடு எழுந்து வரும் பொழுது அவருக்கும் மறித்தவழல உயிரோடு எழுந்திருப்பது மரியாளுக்கு இருந்தது ஆனால் இப்பொழுது கல்லறைக்குள்ள இருக்கிற தம்பி உயிரோடு விழுவான் என்கிற அவளுக்கு இல்லாதிருந்தது அப்படி நான் இப்படி சொல்லுகிறார் என்றார் என்றால் அவளை நோக்கி நீ விசுவாசித்தால் மகிமையை காண்பா என்று நான் உனக்கு சொல்லவில்லையா என்றார் சொல்லவில்லையாசுகிற மறித்தால் அவர் கேட்டு விசுவாசமாக இருந்தால் போவனுடைய மைவியை காண்பாய் என்று நான் உனக்கு சொல்லவில்லை ஆய்ந்து சொல்ல அவர்களுடைய உலக பூர்ணமான விசுவாசத்தை கொண்ட உடனே யாசிரியை வெளியவாய் என்று சொல்லியேசு அதை பெற்று அடை நம்பிக்கை காணப்பட வேண்டும் என்று சொல்லுகிறார் தங்களுடையவர்களை விசுவாசத்தினால உயிரோட பெற்றார்கள் இந்திய நிரூபகத்தால் வருவார் அங்கே ஒரு பக்தியுடைய ஒரு குடும்பம் திருக்கத்தரிசுகள் அநேகமாக பெரிய குடும்பத்தில் தங்குவார்கள் இல்ல அவர்கள் தங்க நாள் அவர்களுக்கெல்லாம் உண்டாகும் வீடுகளில் வசித்து இருக்காது பெரிய குடும்பங்கள்ல போய் தங்கி போவதவர்கள் பழக்கம் கணவன் ஒரு நாள் சொல்லுகின்ற வீட்டுக்கு வருகின்ற போகிற மனுஷன் ஒரு தேவனுடைய மனுஷனாக காணப்படுகின்றது அதனால் நாம் தங்குகிற அறையிலே பட்டிலே அவர் தங்க வைக்காதபடி மாடியில் ஒரு வீடு கட்டி கொடுத்து அவருக்கு ஒரு படுக்கையெல்லாம் கொடுத்து குத்து வழக்கெல்லாம் வைக்கலாம் என்று சொல்லுவதற்கு முன்னாலே மாடில ஒரு இவ்வளவு கரிசனியாக தேவனுக்காக தேவையான மனிதனுக்காக செய்திருக்கிறார்களே இவனுக்கு அவர்களுக்கு தேவன் நன்மை செய்ய வேண்டும் அது எப்படி செய்யலாம் என்று சொல்லி கேட்டுவா என்ன குறை இருக்கிறது ராஜா கடத்தில் ஏதாவது பேச வேண்டும் என்று இருக்கிறதா என்று கேட்டுவா என்று சொல்லி காரணம் அந்த அம்மையார் சொல்வால் நாங்கள் எல்லாவற்றிலும் நிறைவாக இருக்கின்றோம் யாருடைய ஏதோ ஒரு குறை இருக்கிறது என்று சொல்லி மறுபடியும் வேலைக்காக பேர் விசாரித்தபொழுது அங்கே ஒரு குழந்தை இல்லாத குறை இருக்கிறது என்று சொல்லி அவர் வந்து சொன்னான் அவர் உடனே சூழ்நியாளர் மேலே கூப்பிடுகின்றார் ஒரு குமார்கள் காற்று இருக்கும்போது பிள்ளை வந்து போனார் அங்கே போனபொழுது தலைவணிக்கு தலைப்போராடத்தில் தலைப்பினார் வேலைக்காரனை கூப்பிட்டு பாயிரத்திலே பிள்ளையை கொண்டு விட்டு விட்டு அடித்து விட்டார் இப்படி ஒரு சமூகம் நடந்த ரெண்டு ராஜாக்கள் நாலாம் அதிகாரம் ஒரு குமார வளர்ந்தால் ஒரு நாள் அவன் அருப்பருக்கு இடத்திலிருந்து போயிருக்கும் போது தன் தகப்பனை பார்த்து என் தலை நோகிறது என் தலை நோய்கிறது என்றால் அப்போது அவன் வேலைக்காரர்கள் இவனை இவன் தாயிடத்தில் எடுத்து கொண்டு போய் விடுங்கள் என்றால் அவன் எடுத்து அவன் தாயிடத்தில் கொண்டு போன போது அவன் மத்தியானம் மட்டும் மடியில் இருந்து செத்து போனான் அப்பொழுது அவன் ஏறி போய் அவனை கற்றின் மேல் வைத்து அவன் வைக்கப்பட்டிருந்தபடி வேலைக்காக ஒருவரையும் ஒரு கல்வியையும் எனக்கு அனுப்ப வேண்டும் என்று சொல்ல சொன்னான் தன்னுடைய பிள்ளை இருந்து போயிட்டான் இப்போது மண்டே உடனே இருக்கணும் ஒரே ஒரு பையன் தான் ஜெயிப்பு கிடைத்த ஒரு பிள்ளை இப்படி இறந்து போயிட்டேத்துவதற்காக ஜெகம் தேவனுடைய மனுஷனுடைய பிள்ளையை மறுபடியும் செல்ல வேண்டும் அப்படியே அந்த தேவனுடைய மனுஷனுக்காக கட்டியிருந்த அந்த வீட்டிலே அவன் தடுக்கிற கட்டிலே கொண்ட பிழையை கடத்திவிட்டு அரைக்கடலை பூட்டி சாவி எடுத்துக்கொண்டு ஒரு சின்ன பிளவில வந்துட்டு எந்த டாக்டர் கேட்பேன் இந்த குழந்தைய தந்த ஆண்டி வாரியல என் ரூபவதியை என்று சொல்லி மனவாட்டியாக வைப்பார்க மனவாட்டி எப்படி பிரியமா இருப்பார்களா விசுவாச முடிவனாக இருப்பார்கள் அவன் கேட்கிறாசியும் அம்மாவாசிக்கு ஆராய் நடத்த நடத்துகிறோம் அதுபோல அம்மாவாசையும் ஓய்வாளும் இல்லையே இன்றைக்கு போக வேண்டியது என்ன என்று கேட்க சொன்னான் அவருக்கு அவள் எல்லாம் சரிதான போக வேண்டியது என்று சொல்லி இதற்கு இதை ஓட்டிக் கொண்டு போ நான் உனக்கு சொன்னால் ஒழியோ போகிறவளில் எங்கும் ஓட்டத்தை நிறுத்தாது என்று சொல்லி புறப்பட்டு கர்மேல் பருவதில் இருக்கிற தேவண்ட மனுஷனத்துக்கு போனால் தேவண்ட மனுஷனன் தூரத்திலே அவளை வரக்கண்டு வேலைக்காரனாக இருக்கிற தேவன் மனசிடத்தில் வந்து அவன் தாளை பிடித்துக் கொண்டான் என்று கேட்கவில்லை போன இப்படி இந்த பிள்ளை சேர்த்து போயிட்ட உயிர்ப்பித்து அந்த இயேசுக்கு தான் அவை பொழுது ஆராதனை செய்து கொண்டிருக்கிறார் அந்த இயேசு அவர் தான் நம்முடைய இல்லத்தில் வாசம் அண்டிக் கொண்டிருக்கிறார் அந்த இயேசுதான் கூட பேசிக் கொண்டிருக்கிறார் அந்தபடி வாழ்க்கையில் விசுவாசமானது அறைகோரையாக இருக்காதாசம் கலந்ததாக இருக்காத விசுவாசத்தோடு நாம் காணப்படுவானால் இன்றைக்கு நம்முடத்தில் அற்புத நிகழ்ச்சி ஆண்டு ஆயத்தமாக இருக்கிறார் உலகத்திற்கு இயேசுமை காண்பிக்கும்படியாக நம்மை அழைத்து இருக்கின்றபடியால் இப்படி செய்து விசுவாசம் வளர வேண்டும் என்று விசுவாசம் உண்டு கொடுக்க வேண்டிய நேரம் இருந்தோடு விசுவாசம் இல்லாமல் என்ன சொல்லுகிறாரோ அப்படியே செய்வதற்கு விசுவாசம் நிலைத்து நிற்பார்கள் அவள் தான் பெரிய மாணவர்களாக இருப்பார்கள் அவள் எதை கேட்டால் மாவட்டத்தில் பெற்றுக் கொள்வாள் என்பதை உங்களுக்கு அறிவித்துக் கொள்கின்றோம் இங்க யாவது நாம் தேவனு விசுவாசித்தான் அதவருக்கு நீதியாக இடம்பெற்ற உயிரியர் பன்னிரெண்டாம் அதிகாரம் விட்டால் வசதம் பெறப்போ இடத்திற்கு போகும்படி அழைக்கப்பட்ட போது விசுவாசத்தினாலே சுதந்திரமாக பெறப்போ இடத்திற்கு போகும்படி அழைக்கப்பட்ட போது போகும் இடம் என்னது அறியாமல் புறப்பட்டு போனார் தான் போகிற இடம் என்னது அறியாமல் புறப்பட்டு போனான் சொந்த தேசத்தையும் இனத்தையும் சொந்த நாட்டை விட்டு விட்டு காண்பேசத்துக்கு போசுவாசிக்கிறோம் கஷ்டம் தான் சொந்த ஊரை விட முடியாது துறை சபை விட முடியாது சொந்தத்தை விட முடியாது எல்லாருக்கும் சொன்னது சொந்த தேசத்தை எனத்தை விட்டுவிட்டு நான் காண்பிக்கிற தேசத்துக்கு போ அந்த எப்படி இருக்க தேசம் என்பதெல்லாம் அவருக்கு அப்பொழுது தெரியாது அகிலால விசுவாசத்தோடு கடந்து பேசுகிற ஆண்டவர் அகினால கண்டித்திருக்கிறார் சகோதரர்கள் பெரியவர்கள் என்று தகப்பனார் கேட்டார் என்கிட்ட கடவுள் சொல்லட்டும் அவன் பையனை ஊற விட்டு அனுப்ப நான் அனுப்பிவிட்டேன் சொல்ல மாட்டார் என்னைதான் அழைக்கிறார் போக வேண்டும் என்று ஆபரகம் சொன்னார் பிரியமான இல்லையே அவங்க வேற ஒரு விதம் சொல்லுவாங்க நின்று விடவில்லை குளி குருடனுக்குள்ள விவார்கள் அருமையான தேவச்சாரமேருதான் புறப்பட்ட திருச்செயின் பிள்ளைகளாகி நாம் கடவுள் என்று கூடாது காரணம் கேட்டுமானால் நம்பிக்கையிலே என்று சொல்லி அர்த்தம் இயேசுநாதனுடைய உபதேசத்திலே நம்பிக்கை தொழிலாக என்பது அவனுடைய பொருளாக இருக்கின்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டாவது ஆரம்பித்த ஆரம்ப காலத்திலே இருந்தே ஒரு இடத்துக்காக ஆரம்பிப்பதற்கு பொம்பாயில் இடம் கிடைப்பதற்கு வாடகைக்கு இடம் கோடிக்கணக்கான அப்படிப்பட்ட ஒரு காலகட்டம் நாங்கள் எல்லாரும் விசுவாசிகளாக இருக்கும்போது தலைமையை போசல் வேலை செய்து கொண்டுதான் ஒரு சின்ன ஊழியமாக தான் கடவுளால் ஆரம்பிக்கப்பட்டிருந்தாலும் அது கொஞ்சம் கொஞ்சமாக தான் வளர்ந்து கொண்டு வருகின்றது நாங்கள் ஒரு நாள் எத்துறை ஜபம் முடிந்து எல்லாரிடத்திலும் காட்சி தரிசனங்கள் கேட்பார்கள் அப்படி எனக்கு ஒரு பயங்கரமான காடு அது ஒரு போக்க சிலை தெரிந்து கொண்டிருக்கிறது ரெண்டு பேர் சென்று கொண்டிருக்கிறார்கள் புராதான கலாச்சாரத்தோடு கூட துணியலை அணிந்தவர்கள் அந்த அம்மா தலையில உட்கார்ந்து இருக்கிறார்கள் தலைப்பால் கிட்டிருக்கிறார்கள் ரெண்டு பெரிய மனுஷர்கள் போய்கொண்டிருக்கிறார்கள் எனக்கு ஆவியான கேட்கிறார் முன்னாலே போகிற ரெண்டு பேரும் யாரு தெரியுமா என்று தெரியாத ஆண்டவர் என்று சொல்கிறேன் எங்கே போகிறாரு தெரியுமா அதுவும் தெரியாது அவர்களுக்கே தெரியாது எங்கே போக சொன்னது தெரியாமல் போக சொன்னே இருக்கிறார்கள் எப்போது கிடைக்கும் அமைதியாக இருக்கும் என்று அதற்கு அப்புறம் சாட்சியின் பிறகு பிறகு அந்தகாரித்துக்காக திடிக்கு என்ற அமர்யா சொல்லிவிட்டார் கருத்தரி இடம் கொடுப்பார் நிச்சயமாக கொடுப்பார் சொல்லிவிட்டார் கொடுப்பார் அதே பாண்டிப்பில் தான் இலவசமாக இடம் கிடைத்தது பல லட்சங்கள் கொடுத்திருந்தாலும் இடம் கிடைத்திருக்க மாட்டாது அப்படிப்பட்ட ஒரு இடத்தை தந்து அங்கே தலைமை சபை போது இயங்கிக் கொண்டிருக்கின்றது அருமையான சொல்லிவிட்டால் அப்படியே நான் நம்ப வேண்டும் இப்படி அமிரகம் விசுவாசத்தோடு புறப்பட்டு போனால் அமிர்தாவுக்கு அடுத்தபடியாக ஒரு ஆலோசனை வருகின்றது இப்போது அவருக்கு வாக்கு தத்துவத்தின்படி குழந்தைகளது ஆடு மாடுகள் வந்துவிட்டது பெரிய மனுஷனாக மாறிவிட்டார் அருமையான ஒரு ஆண்டு அன்றை பிறந்து அவருக்கு பதினான்கு ஆட்ட சாட்டமான புத்திராக வளர்ந்து கொண்டிருக்கிறார் பிறனாளி அரவிநி ஆபரகோடு ஆண்டர் படி பேசுகிறார் வாசிக்கலாம் அரியாக இருபத்தி ரெண்டாம் அதிகாறு ஒன்று இரண்டு வசனம் காரியில் நடந்த பின்பு தேவன் நடந்த பின்புத்தார் போய் ஓரியா தேசத்துக்கு போய் இங்கே நான் உனக்கு ஒன்றியதற்கு விசுவாசம் நன்றாக இருக்கிறது கொடுப்பதற்கு நமக்கு இருந்தால் தானே கொடுக்கலாம் நமக்கு புகைதானே கொடுக்கலாம் நமக்கு போதா இருக்கும்போது எப்படி கொடுப்பது ஏன் கொடுக்க சொல்கிறார் என்பது அனைவருக்கு தெரிய நிறைவாக்க வேண்டும் என்பதற்காக கொடுங்கள் அப்போ கொடுக்கப்படும் நமக்கு இருக்கிறவர்கள் போதாது என்பது எனக்கு நின்றாக தெரியும் இது நிறைவாக ஏராளமாக கொடுக்க வேண்டும் என்று விரும்புகிறார் அவர் உனக்கு ஒரு பிரமாணம் தெரிவித்தார் கொடுங்கப்படும் அழகிறீர்களோ அந்த உங்களுக்கும் அழைக்கப்படும் ஒன்பது பங்கு வச்சு ஒரு பத்து பங்கு வச்சுட்டு ஆறு மீதுதான் கேட்கிறோம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் கொடுக்க வேண்டும் என்று சொன்னது மகா பயங்கரமான ஒரு காரியம் அரசே கொடுத்தே மகனை முதல் காண்பிக்கிற மலை ஒன்றிலே கொண்டு போய் கண்டனத்திலாம் பலி செலுத்திடக்கூடாது நான் காண்பிக்கிற மலை ஒன்றிலே போய் பலி செலுத்த வேண்டும் இந்த மலையில் தான் செலுத்தப்பட்ட கட்டப்பட்டிருக்கின்றது இஸ்லாமியர்கள் இப்போது இடத்தில் ஏன் ஆராதிக்கூடாது என்று அவர்தான் சந்தேகப்படவே இல்லை ஒரு வார்த்தை கூட மறுத்து பேசவில்லை தகவல் பிள்ளை கொடுத்த பிறகு நான் கொடுக்கிறேன் என்று சொல்லவில்லை அவரது உள்ளத்திலே புதிய ஒரு எண்ணம் உண்டாயிருந்தது சொன்ன வார்த்தையை மாறவே மாட்டார் அந்த விசுவாசம் அவருக்கு இருந்தது அதிகாரம் தங்கள் காணியாட்சியை சப்பிராளுடைய காணியாட்சியை விட்டார்கள் என் தெரியுமா ஆதிசபையிலே எல்லாரும் விற்று கொண்டு அப்போசுடைய பாதத்தில் அப்படி ஒரு ஏவுதல் ஏழைகள் இல்லாதவர்கள் சபையில சேர்ந்து கொண்டிருந்தார்கள் சபைக்கு புரஞ்சா நிறுவனத்தில் பெரிய நெருக்கம் உண்டாகி கொண்டிருந்தது அதனால் சபையை காப்பாற்ற வேண்டுமானால் இப்படி இருக்க வேண்டும் என்று இல்லாத ஏவுதல் உண்டாகி எல்லாரும் ஆட்சியையும் விற்றுக் கொண்டு வைத்து பொதுவாய்வுக்கு அனுபவித்து சபை வளர்ந்து கொண்டே இருந்தது இந்த ஏவுதல் உண்டாகிதான் அணிநியாயின் பேரில் ஒரு மனுவன் அவருடைய மனைவி ஆயுள் சப்பீரான காணி ஆட்சேமித்தார்கள் தெரியுமா அந்த விக்கும்போது கருத்தருக்காக கொடுக்க வேண்டும் என்றுதான் வித்தார்கள் அந்த பிரமாணமுடைய உபதேசம் கேட்கப்பட்டது ஆவியன் அப்படி ஏதல் கொடுத்தார் ாலும்பாசு நாள் உண்டாகணும் அறிந்து கொண்டால் தான் தேவனுக்கு பெரியமானவர்களாக வாழக்கூடிய இல்லாத போனால் பூசாசு அஞ்சு போடுவோம் ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து ஒரு பங்கை கொண்டு போய் அப்போ பார்த்து வைக்க போனார் மூன்றாவது ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து வைத்து சொல்லும்படிசுத்தில பொய் சொல்லும்படி ஊரகத்தில் நடந்து கொண்டே இருக்கிறது ஆத்மீக நஷ்டம் அல்ல சரீரத்திற்கு பிரகாரமான வாழ்க்கை நஷ்டம் ஏற்படும் என்பதை உணர்ந்து நாம் மிக கவனமாக இறைவனுக்கு இறைவனிடத்தில் ரஷிப்பு பெற்று வெளியானது மீட்கப்படும்படியான ஒரு இனி நமக்குரியவை எல்லாம் இறைவனுக்குரியவரோகம் எல்லாம் நமக்கு சொந்தமாக்கப்பட்டுவிட்டது பரலோகத்தில் உள்ள எல்லா அனுபவிக்க முடியாத நமக்கு அழிந்து போகக்கூடிய அற்பமானவைகளை இறைவனுக்கு என்று கொடுக்க வேண்டும் என்று தீர்மானித்திருந்திருக்கிறவைகளை நமக்கு இந்த எடுத்துக்கொள்ள அனுபவி மனதிலே நம்ம சரியாக்கிக் கொள்ள வேண்டும் என்று ஆண்டு சொல்லப்பட்டார் ஒரு மகம் இருந்தவரை கேட்டபொழுது இல்லை மறைவனிடத்திலும் சொல்லவில்லை பலி சிரித்திவிட்டு வருகிறோம் என்றுதான் அவர் புதிய மாணவர்களே அந்த அப்பிராப்பு நம்ம காணப்படாதே செய்வதற்கு கீழ்படி உள்ளவர்களாக அதற்கேற்ற விசுவாசம் காணப்படுவதற்கு நம்முடைய சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகின்ற உலகத்தில் வருகிற உணர்வுகள் எல்லாம் தேவனால் உண்டாக கூறுகள் மாறாயிரக்கூடியவர் என்பதை அறிய வேண்டும் என்று சொல்லுகிறார் அதனால் தான் போல உங்களையும் உண்மை நின்று நிலைமைகள் பயன்பெறுக்கிறேன் தெளிவாக தேவனுக்கு கொடுக்க வேண்டிய காரியங்கள் எல்லாமே கூறியிருக்கிறேன் வர்கள் அவருடைய உள்ள நமக்குரியவர்கள் நம்முடைய உள்ள அவருக்குரியவர்கள் இது தெய்வீக லட்சணம் இதுவே திருச்செமையினுடைய நேர்மை என்று சின்ன வயதத்தில் வாசித்து அறிந்திருக்கின்றோம் இது எப்படி பதினொன்றாம் பதினேழு முதல் வாசிக்கும் பொழுது இந்த ஆமரகாக்கு அப்படிப்பட்ட எந்த விசுவாசம் வந்தது என்று சொல்லி நமக்கு ஈசாக்கு சொல்லப்பட்டிருந்தது ஈஷா சந்ததி விளங்கும் என்று அவரோடு கூட சொல்லப்பட்டிருந்தது பெற்றவன் இப்படிப்பட்ட வாக்கு தட்டங்களை பெற்றவன் மருத்துவருந்து எழுப்ப தேவன் வல்லவராக இருக்கிறார் என்று மருத்துவருந்து எழுப்ப தேவன் வல்லவராக இருக்கிறார் ஆசூலிக்கப்படும் என்று என் பேரிலே ஆணையிட்ட சொல்ல மாற்றமே மாங்கள் சொல்லும்டாதவர் சொன்ன வார்த்தைகள் நம்முடைய குடும்பத்திலும் பிள்ளைகளும் நிறைவேற வேண்டும் அதிரால் ஆபது அமக்கடி சொல்லி இருந்தபடியினால் இந்த ஈசாக்கு நான் பலுசலுத்து விட்டாலும் பெரும்பு உயிரோடு எடுத்து தர முடியும் கோடிக்கணக்கான கிறிஸ்தவ சமுதாயம் அடைந்து கொள்ளாமல் விசுவாசத்தை கொண்டு அந்த கிருமையினால் அவர் என்ன சொன்னாலும் என்ன கேட்டாலும் சரி அதை கொடுப்பதற்கு தேன ஜனங்கள் வாஞ்சி இருக்க வேண்டுமா அது இறைவன் மீது விசுவாசம் பலமணையாக திரும்ப பெற்றுக் கொண்டான் ஒரு வேத பண்டிதிரிவிடமாக எழுதியிருக்கிறார் வழிபடத்திற்கு முன்னாலே ஒரு உரையாடல் நடந்தது என்று சிறு வேதத்தில் எழுதப்படவில்லை அவர் வேதம் உலகம் கொள்ளால் புதிய புத்தகமாக ஆகிவிட முடியும் அங்கே மலையில் ஏறி போகும் பொழுதே வேலை காவலத்தில் பிள்ளையாண்டான் போய் பரிசெலுத்தி விட்டு வருவோம் நமக்கு கொஞ்சம் கண்ணீர் வரும் சேர்ந்து பிள்ளையை பரிசெலுத்திட்டாரு அதனாலும் விசுவாசம் இருக்குது ஒருவேளை அப்படி எடுத்துக்கிட்டா என்ன பண்றதுன்னா ஆட்டம் வருது எனக்கு பையன் கேட்கிற அப்பா அப்பா ஒரு சந்தேகம் என்ன மகனே நிறகு இருக்கிறது நெருப்பு இருக்கிறது பழியை கொண்டிருக்கு அருவம் வச்சு மகப்படைய உள்ள உடைந்திருக்க முடியும் சாட்டமான பையன் அங்கே பனிமூலத்தை நாம் கட்டி வைத்து விட்டு விறகு அடித்து விட்டு மக்களே கடவுள் நீ விசுவாசிக்கிறேன் உங்களை மாதிரி நான் விசுவாசிக்கிறானே நீங்க சொல்லித் தந்திருக்கிறீங்க அந்தவர் தான் கடவுள் நம்மளை உண்டாக்கினவர் சொல்லி சரி உன்ன பனி உயிரோடு எழுப்பி தருவார்னு விசுவாசிக்கிறான்னு கேட்டிருக்கலாம் பாருக்க முடியும் இருக்கிறான் கட்டி படுக்க வைத்து விட்டு அப்படி குப்படை கையை பின்னாலும் குப்புற தரிபுறத்தில் கடத்தி முக்கீழ் இருக்கிறது அர்வாளி ஓங்கி வெட்ட போகும் பொழுது மேலிருந்து சத்தம் கையப்போடாமேரியின் ஏக முதலில் இருந்தவனை பார்வையானபடி எனக்காக அவனை ஒப்பு கொடுத்தபடினால் இப்பொழுது தேவனுக்கு பயப்பட வேண்டாம் கருத்தருக்கு பயப்படுகிற பெரியோரே சிறுவரை ஆசிர்வதிப்பார் ஆசிர்வாதம் வேண்டும் அவசியம்தான் பயப்படுவத்தில் இல்லாது போனால் நிச்சயமாக ஆசிரியாக வருவது கூடாத அருமையான மகனை பணியாக உயிரோடு எழுப்பி தருவார் என்று விசுவாசத்தோடு கூட மரித்தோடு திரும்ப பெற்றுக் கொண்டான் என்று எவரின் நிருபகத்தை எழுதுகின்றார் விசுவாசம் என்று சொல்லி சூழ்நிலை வாழ்க்கையை மாற்றுகிறது அல்ல மனிதனுடைய வாழ்க்கை அமைத்துக் கொள்வதே இறைவன் சொல்வதை அப்படியே நிறைவேற்றுவதுதான் விசுவாசம் அந்த விசுவாசத்தில் வேண்டும் என்று அவியானவர் சொல்கிறதற்காக ஆண்டவரின் நாம் சோத்தரிப்பு ஒன்றிய நாலாம் அதிகாரம் உண்ணாவோ சனத்தை ஆயிலும் ஆவியானவர் வெளிப்படையாய் சொல்கிறும் ஆவியானவர் வெளிப்படையாய் சொல்லுகிறபடி காலங்களிலே மனசாட்சில் சூடுண்ட பொய்யருடைய மாயத்தினாலே மனசாட்சியிலே சூடுண்ட பொய்யருடைய மாயங்களினாலே வஞ்சிக்கிற ஆவிகளுக்கோ பிற வஞ்சிக்கிற ஆவிகளுக்கோ வாசிகளுடைய உபதேசங்களுக்கு செல் கொடுத்து உபதேசத்துக்கு செல் கொடுத்து விசுவாசத்தை விட்டு விலகி போவார் விசுவாசத்தை போவார்கள் அலேலியா வஞ்சிக்கிற ஆவிகளுக்கும் சாசுகளின் உபதேசங்களுக்கு ஆட்கள் மலிந்து போய் கொண்டு ஊழியம் செய்து கொண்டிருக்கிற காலமாக இருக்கின்றது இது கடைசி காலம் என்பது அறிவித்துக் கொள்ளும் ஆயிலும் ஆவியானவர் வெளிப்படையாக சொல்லுகிறபடி பிற்காலங்களில் மலர் சாட்சியில் சூடு மாயத்தினாலே ஆவிகளுக்கும் உபதேசங்களுக்கும் கண்டவரலாம் என்ற உபதேசங்கள் காதபடி கண்டவர்களெல்லாம் கூட்டு வைத்து உபதேசங்கள் காந்தபடி பெற்றுக் கொண்ட உபதேசத்திலே நிலைத்து நிற்க வேண்டும் என்று ஆவியான விருத்து விடம்பெற்றுகின்றார் நிச்சயமாக தவறான உபதேசம் தொரு உபதேசம் விடுமானால் அதை நீங்கள் கொஞ்ச நேரம் சிந்திக்க ஆரம்பித்து விட்டீங்க என்று சொன்னால் உடனே அவிசுவாசித்துவிடும் ஏதேன் நடந்தது வார்த்தைகள் உள்ளத்தில் விழுந்தவுடனே அப்படி இருக்கலாமோ என்று சொல்லி சிந்திக்க ஆரம்பித்தாள் ஏமாள் காலங்கரத்து நோக்கி நடக்க ஆரம்பித்து விட்டது பாவன் சிறுவனுக்கு உள்ள விரைவாக தூண்ட ஆரம்பித்து விட்டது அவிசுவாசம் வரும்பொழுது விட்டுவிட்ட பாடிய மனநிலை வந்துவிடும் என்பதை உங்களுக்கு அறிவித்துக் கொள்கின்றேன் அதனால விசுவாசத்தில் நிறைத்து விடாத அவர்களும் ஏமாற்றம் அடைந்து போவாதி உலகத்திலே பி சாசின் உபதேசங்களுக்கு செய்ய விசுவாசத்தோடு வலுகி காலமாக இருக்கின்றது யோவான் எழுதின இரண்டாவது நினைவு பத்து பதினொன்று மாதங்களில் யோவான் சொல்லலாம் இந்த உபதேசத்தை கொண்டுவராமலिरந்தால் உங்கள் வீட்டிலே ஏற்றுக்கொள்ளாமலும் அமனங்கள் வீடுகளிலே ஏற்றுக்கொள்ளாமலும் அவனுக்கு வாய்துதல் சொல்லாமலும் இருங்க அவனுக்கு வாய்துதல் சொல்லாமலும் இருங்க அவனுக்கு வாய்துதல் சொல்கிறவன் அவன் அவனுடைய துர்க்கிரிகளுகும் பங்குள்ளவனாக அவனுக்கு வாய்துதல் சொல்லுகிறவன் அவனுடைய துர்க்கிரிகளுகும் பங்குள்ளவனாக இருக்கிறான் என்று தெரிபரசுத்த இயவான் சொல்லுகின்றார் தரணோ பரிசு பரிசுத்தீதிகளை செய்து சொல்லி கொண்டு வருகிறார் அவருக்குறாரும் துருக்காக இருக்கிறிகளை செய்வதற்காக காணிக்கை கொடுத்துக் கொண்டே இருக்கிறார்கள் கண்டிப்பா எல்லாம் காணிக்க அது கடவுளுடைய வேலைக்கு என்னதாக நிச்சயப்படுமானால் நிச்சயமாக நமக்கு ஆசீர்வாதமாக இருக்க மாட்டார் அதனால தேவன் திருச்சபை கடைசி காலத்தில் உருவாக்கி நம்ம ரட்சித்து உபதேசத்துக்கு நம்ம விசுவாசிக்க வைத்திருக்கின்றால் சாத்தானுடைய உபதேசங்களுக்கு கொடுக்கப்பட்ட இந்த உபதேசத்தை கொண்டு வர வீடுகளில் ஏற்றுக்கொள்ளக்கூடாது வாழ்த்துதலில் சொல்லக்கூடாது வாழ்த்துதலில் சொல்லுகிறவங்களே சுருக்கிரிகளுக்கு பங்காளி ஆகிடுவாங்க காணிக்கொடுக்கிறவங்க நிச்சயமாக நம்ம துரோகம் செய்கிறோம் அவங்க ஊழியர் செய்யவில்லை என்பது தெரியும் விரோதிகள் என்று தெரியும் சத்தியத்தை புரட்டுகள் என்று தெரியும் ஒரு ஆத்மாவோடு ரஷிக்கப்படவில்லை என்பது தெரியும் அப்படி இருந்தவர்களுக்கு நாம் காணிக்க கொடுத்த ஊழியத்தை தாண்டிகிறோம் என்று சொன்னால் தேவனுடைய வேலைக்கு எதிரிகளாக நாம் ஆகிவிடுகின்றோம் அப்படியாக அந்தபடி மிக கவனமாக இருக்க வேண்டும் என்று ஆமியல் சொல்கிறார் ஒன்றிய மூத்த ஆறு ஒழு முதல் பதினொன்று வரைப்போம் உலகத்திலே நாம் ஒன்றும் இல்லை இதிலிருந்து நாம் ஒன்றும் கொண்டு போவதும் இல்லை என்பது நிச்சயம் ஐசூரியவான்களாக விரும்புகிறார்கள் சோதனையிலும் கண்ணியிலும் அழிவிலும் அமைத்துகிற மதுகேடும் விழுகிறார்கள் தங்களை உருவாக்கி பொறுமையும் சாந்தகுணத்தை அடையும் போராட்டத்தை போராடு பற்றிக் கொள் அதற்காகவே அழைக்கப்பட்ட முன்பிசையில் <laughs> போது <laughs> <down> நல்ல உதவி கிடைக்கும் கொஞ்சம் நலுமணம் போட்டால் நிறைய வருமானம் வரும் என்று பேசிக் கொண்டிருந்தார்கள் நாங்கள் அந்த வருமானத்தை வருமானம் எல்லாம் பரலோகத்திலிருந்து வருமென்று விசுவாசல் ஏழைகளா இருந்தால் அவர்களை கொஞ்சம் வளர்த்து விடலாமே அவர்களை விசுவாசத்தை விட்டு விலக வைப்பதற்கு நாங்கள் ஆலோசனை சொல்ல மாட்டோம் நீங்கள் போகலாம் என்று அருமையான தேவ ஜனவே உன்ன உடுக்கம் இருந்தால் போதும் வரதுல இனி போகும்போது ஒருவனுபடி அநேக இசைத்து அநேக வேதனைகளினால தங்களை உருவாக்கிறார்கள் சாப்பாடு அருமையான ஆலோசனைகளை கொடுப்பேன் வரும் இருக்கோட்டு விட்டு கொண்டு வரும் ஐயா இந்த வேத புத்தகத்தை வாங்கி திமிச்சு புதிய புத்தகமா இருந்தாலும் பரவாயில்ல பழைய பைபிளை தரக்கூடிய என்ன விஷயம் அதுக்குள்ள ஒரு காடி இருக்கு முதல் காட்டு லாட்டரி சீட் இருக்காரு தெரியாதா விலகி போய்விட்டார்கள் யாருக்கு அப்படிப்பட்ட எண்ணங்கள் வந்துவிட்டால் காத்துக் கொள்ளுமாக நம் கிறிஸ்தியுடைய நிறைவான வளர்ச்சிக்கத்தக்க பூர்ண புரிசலாக வளர்ந்து கொண்டிருக்கிறோம் நம்முடைய விசுவாசத்திலே வளர்ந்து அந்த நலையை அடைய வேண்டும் என்று ஆபியானவர் சொல்லுகின்றார் இன்று இரண்டாம் அதிகாரம் மூன்றாம் தூசத்தை வாசிக்கும் பொழுது வருத்தை அழைத்துக் கொண்டு போன பிறகு அந்த வருவான் என்று பிரசங்க பண்ணியிருக்கிறார்கள் அந்த வருவதற்கு முன்னால் என்ன நடக்க போறது தெரியுமா விசுவாச துரோகம் நடக்கப் போகின்றது விசுவாசிகளாக இருக்கிற எல்லாரும் விசுவாசத்தை விட்டு விலகி உண்டாக போகின்றது ஆகையினால தேவங்கள் மிக கவனமாக இருக்க வேண்டுமா எப்படி விலகி நினைக்கிறீங்க தெரியுமா அற்புத அடையாளங்களின் எம்பி எல்லாரும் போய்விடுவார்கள் அதிகாரம் முதல் வாசிகளாம் அந்த அக்கிரமக்காரனுடைய வருகை சாத்தாருடைய செயலின்படி வல்மையோடும் அடையாளங்களோடும் பொய்யான அற்புதங்களோடும் கெட்டு போன்றவர்களுக்குள்ளே அநீதியினால் உண்டாகும் சகல வித வஞ்சகத்தோடும் இருக்கும் அந்த வருகைக்கு முன்னால் நடக்கிற காரியத்தை கொடுத்த அந்த அக்கிரமக்காருடைய வருகை சாந்தானுடைய செயலின்படி சகல நல்லமையோடும் அடையாளங்களோடும் பொய்யான அற்புதங்களோடும் கட்டுப்பொருளுக்குள்ள அநீதியினால் உண்டான சகல வித வஞ்சத்தோடு வஞ்சகத்தோடு இருக்கும் ரட்சிக்கப்படத்தக்கதாய் சத்தியத்தின் மேலுள்ள அன்பை அவர்கள் அங்கீகரியாமற் ரஷிக்கப்படத்தக்கதாய் சத்தியத்தின் மேலுள்ள அன்பை அவர்கள் அங்கீகரியாமற் போனபடியால் அவர்கள் பொய்யை விசுவாசிக்கத்தக்கதாக கொடிய வஞ்சகத்தை தேவனவர்களுக்கு அனுப்புவார் என்று ஒழுங்குகளை செய்திருக்கிறாரா விசுவாசத்து ரஷ்ப்பை ஏற்றுக்கொள்ள விரும்பாதவர்கள் ஏற்றுக்கொண்டு ஞானஸ்தானம் பெற்று ரட்சிக்கப்பட வேண்டும் என்று விரும்பாமல் இருக்கிற மக்கள் எல்லாரும் இந்த பொய்யான அற்புத நேரங்களை கண்டு எல்லாரும் விலகி போக போகிறார்கள் கொடிய வஞ்சகத்தை தேவன் அவர்களுக்கு அனுப்புவார் ஆகையால் சத்தியத்தை விசுவாசியாமல் அணிலில் பிரியப்படுகிற யாரும் வாக்கினுக்குள்ளாக்கப்படும் படிக்கு அவள் பொய்யை விசுவாசிக்கத்தக்கதாக கொடிய வஞ்சகத்தை தேவன் அவர்களுக்கு அனுப்புவார் விசுவாச துரோக உலகத்தில் ஏற்பட போகின்றது நிறைவேறே இந்த கிரிகளை உலகத்தில் ஆரம்பிக்கப்படையால் பிள்ளைகள் விசுவாசத்தை விட்டு விலகிவிடாத எந்த சூழலை கிடம் கொடுக்காதபடி மெய்யான அற்புத அடையாளங்களை நோக்கி சென்று விடாத வார்த்தையிலே நம்பிக்கைகளாக இருக்க வேண்டும் என்று ஆபியான பரிச்சொலுகின்றார் சீர் பெருந்து பொருட்டு சுவிசேஷ ஊத்திற்காகவும் குமாரனை பற்றி விசுவாசத்திலும் அறிவிலும் ஒருமைப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் என்பதற்காகவும் சிலரை அப்போ சிலாக திருக்க திருசிகளாகத்தேரும் சபையில் உருவாக்கி இருக்கிறார் என்று பருப்புத்தேத நமக்கு அதனால் தெரிஞ்ச பெண் பிள்ளைகள் மிக கவனமாக தெளிவுள்ளவர்களாக விசுவாசத்திலே வளரக்கூடியவர்களாக காணப்பட வேண்டும் என்று வேதம் படிப்பிக்க புத்தகம் இரண்டாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாவது வாசிக்கலாம் வளர்த்து கொள்வது என்றார்ந்த கேத்தோடு கருத்தரைந்து கொள்ளையும் சமாதானத்தை அடையும்படி விசுவாசத்தை அன்பையும் சமாதானத்தை அடையும்படி நாடு விசுவாசத்தை எங்கே போய் அடைந்து கொள்ள முடியுமா கருத்தரைந்து கொள்கிறார்களோ அங்குதான் அந்த நீதி விசுவாசமும் கலந்து கொள்ளாமே சுத்த இறுதித்தவர்களோடு கருத்தரை தொழிலுடனே சேர்ந்து நீதி விசுவாசத்தை அன்பின் சமாதானத்தை அடைபடி நாடு விசுவாசத்திலே அவர்கள் தான் வளருவார்கள் எந்த உபதேசத்திற்கும் கேள்விவார்கள் அவருக்குன்னால் நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று சொன்னார் அவ்வளவுக்கு துணிகரமான ஆக்கு அவரே நடை பெற்றுக் கொண்டது போதும் என்று குழந்தையை அனுபவித்திருக்கிறார்கள் கோட்டைக்கு வரல ஆமியலுக்கு வரல ஒரே புத்தகம் கொஞ்சம் கொஞ்சம் படித்துக் கொண்டு போதும் என்று நமக்கு என்பதற்காக தேர்வு நடத்தலை செய்கிறவர்கள் தேவர் உண்டு என்று அவரை தேடுகிற யாவருக்கும் அவர் என்று விசுவாசிக்க வேண்டும் என்று சொல்லுகிறதற்காக ஆண்டவருக்கு போத்தி மூத்த நாலாம் அதிகாரம் ஏழாவது போவதேசத்தை கருத்தர நாளிலே எனக்கு தந்தரபதியாக கருத்தர அந்த நாளில் எனக்கு மாத்திரமல்ல பிரசன்னு யாவருக்கும் அதை தந்தை விரும்பும் கீடுப்பதான் கெட்டு குடும்ப கப்பல் ஆகன் புதிய தலைமை நீங்கள் சூழ்நாந்தாப்பா நடக்கும் சொன்ன அட்டமையை சூழ்கி அவ்வளவு அதிகாரம் உள்ள மனுஷன் இப்படியே சுனாதிர்ந்து ஏற்றுக்கொண்டு அடிப்பட்டு உதவப்பட்டு திரைச்சாலையில் நடந்து சித்திரவதை பண்ணப்படுறான் இந்து ஏழமாக பேசிக் கொண்டார்கள் அவர் சொல்கிறார் நல்ல போராட்டத்தை போராடினேன் ஓட்டத்தை முடித்தேன் விசுவாசத்தை காத்துக் கொண்டேன் ஏற்றுக்கொண்ட பிறகு எத்தனையோ எத்தனையோ அடிகள் கைவிடப்பட்ட சகோதரர்கள் எதிர்பார்த்திருந்தார் தெரியுமா அவருக்கு வைத்திருக்கிற நீதி கண்டுக்கும் நின்று கொண்டே இருந்தது அருமையான தேவ ஜனமையை நாமும் அதற்காக அழைக்கப்பட்டிருக்கின்றபடியால் அடி பிரசனத்தை மாற்றிக்கிற யாவருக்கும் அது வைக்கப்பட்டிருக்கிறது வருகை எதிர்பார்த்து கொண்டிருக்கின்ற எல்லாருக்கும் அது வைக்கப்பட்டிருக்கின்றதாம் நம்மிடத்திலே எதிர்பார்ப்பதெல்லாம் விசுவாசத்திலே உறுதி உள்ளதாக நாம் இருக்க வேண்டும் எத்தனை துன்பங்கள் வந்தாலும் எத்தனை அவமானங்கள் வந்தாலும் எத்தனை கைவிடப்படக்கூடிய சூழல்கள் வந்தாலும் நம்முடைய ஊர்தி எல்லாம் இறைவின் மீது இருக்க வேண்டும் தேவணை வார்த்தை விட்டு விலகிவிடாமல் இருக்க வேண்டும் உணர்வுகள் வருகிறது மாற்றி அமைத்துவிட்டு அவருடைய கொண்டு போற்றால் அவர் மீது நம்பிக்கையாக இருப்பேன் அவர்கள்தான் உயிரோடு பரலகொண்டிரு செல்வார்கள் பதினொன்றாம் அதிகாரம் ால் அவன் காணப்படாமல் போனான் அவன் தேவனுக்கு பிரியமானவன் என்று அவன் எடுத்துக் கொள்ளப்படுவதற்கு முன்னமே சாட்சிக்கு பிரியமானவன் என்று எடுத்துக் முன்பே சாட்சி பெற்றான் விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம் எடுத்துக்கொள்ளப்படலுக்கு பிரியமானவன் என்று சாட்சி பெற்றான் விசுவாசத்தினாலும் ஏதோ மரணத்தை காணாத எடுத்துக் கொள்ளப்பட்டான் தேவன் அவனை எடுத்துக்கொண்டார் ஹலோ நம்ம எல்லாரும் அந்த நோக்கு போடி பொழுது கிறிஸ்துகள் வளர்ந்து கொண்டிருக்கின்ற அதனால் விசுவாசம் பெருக வேண்டும் சொல்லுகின்றார் விசுவாசம் இல்லாதவர்கள் தேவனுக்கு பிரியமாக இருக்கவே மாட்டாமி மனவாட்டி அழைக்க தான் மனவாட்டியாக இருக்கிறவர்கள் யாரும் பிரியமானவர் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்பே சாட்சி பெற்றான் முன்னே சாட்சி பெற்றான் ஆகினால் அருமையாளர்களே நான் ஏற்றுக்கொண்டே அந்த வாழ்க்கத்திலே உபதேசத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிற வாழ்க்கையிலே எந்த ஒரு சலனங்களும் அவிசுவாசத்திற்கு இடம் விடாதபடி விசுவாசத்தினால எல்லாவற்றையும் பெற்றுக் கொள்ள முடியும் மறுத்து போனால் உயிரோட மறுபடியும் எழுந்திருப்போம் என்று விசுவாசம் ஊழியத்தினுடைய ஆரம்ப காலத்தில் பலவிதமான போராட்டங்கள் ரொம்ப வறுமையில ஊழித்து ஆரம்பித்தோம் எங்காவது இடத்துக்கு போக வேண்டுமானால் காசு இல்லாட்டி நடந்து போக வேண்டும் வரும்போது காசு விடுத்தால் பசு மறுமையில் வரும்போது நடந்து வருவோம் இப்படி ஆரம்ப கால ஊழியர்கள் வியாதிகள் வீட்டிலே சொல்லுவார்கள் பிள்ளைகளை சீரியஸா இருக்கிறது பரவாயில்ல ஜெடிச்சு பிளச்சிருந்தாங்க இருக்கட்டும் போன பர்ணி போகட்டும் தெரியுமா அதிகமான மகிழ்ச்சி இருந்து அங்கே போயிருப்பதற்காக இருக்கிறது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் எங்களுடைய எண்ணங்கள் எல்லாம் அப்படித்தான் இப்ப வரை சொன்னா கூட அங்கே போயிடலாம் நினைக்கிறோம் தெரியுமா அவளுக்கு அந்த விசேசம் உண்டாயிருந்தது அதனால்தான் பாதுகாக்கப்பட்டு பட்டம் பிழைத்திருந்தால் இங்கே இருக்கட்டும் போனால் ஏசத்தா வீட்டுக்கு போகட்டும் என்று போய்விடுவோம் அடுத்த நாளை பிள்ளைகளால் சுகமாகிடும் அடுத்து வரும்போது எப்படி சுகம்னா அது அன்றைக்கே சுகமாயிட்டு விசுவாசத்தை உடைக்க வேண்டும் என்பதற்காக விசுவாசத்திலமை பெலவீனமாக்க வேண்டும் என்பதற்காக இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் எல்லாம் குடும்பத்தில் கொண்டு வரும்போது பி சாசுக்கு எதிர்த்து எதிர்த்து கம்பெடுத்த சொல்லுங்கள் விசுவாசத்தை உறுதிப்படுத்துங்கள் அதற்கு விரோதமாக தேவனுடைய வார்த்தை பயன்படுத்துங்கள் சாத்தானம் போய்விடுவார் அருமையான தேவச்சாரணி குறைவுகள் வந்தாலும் சரி நெருக்கம் வந்தாலும் எது வந்தாலும் சரி விசுவாசத்தில் கொண்டி போகாதருங்க தேவன் சொல்லுகிறார் பேரிடத்தில் சேருகிறவர் அவர் உண்டெண்டும் அவர் தம்மை தேடுகிற யாவருக்கும் பலன் என்று விசுவாசிக்க வேண்டும் நம்ம விசுவாசம் வளரட்டும் விசுவாசத்தினாலே விசுவாசத்தினுடைய வளர்ச்சியை தெரியுமா மரணத்தை காணாத ஒரு மேன்மை அந்த விசுவாசத்தை கருத்து தந்திருக்கிறார் அந்த விசுவாசம் கொண்டி போகாத காத்துக் கொள்வோம் கொடுத்திருக்கிற நிலைத்து நடுப்போம் கருத்து அழைத்துக் கொண்டு காலம் நெருங்கிவிட்டது கருத்திருந்த வார்த்தைகளை ஆசிர்வடிப்பார்கள்